சொக்கநாத அரசையை ஏற்று அருமையானது அந்த கானையதாய் அதை நாம் போக்குவோம் என்று கருதி ஒரு அறுபது சூத்திரம் அன்பினை அகந்தனை ஒழி என்று சொல்லிநாள் கலவையில் இருக்கிற அறுபது ஒரு செப்பேட்டில் எழுதி காலனி செய் கூட்டுறது மறந்து என்னமும் தினமும் கழிவு பண்ணுதான் நினைக்கும்போது அந்த பீடத்தை எடுத்தவுடனே இந்த அறுபது சூத்தரை இதுக்கு கண்டு சொக்கநாதரே செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசண்ட அவன் எங்க பெருமான் சொக்கநாதர் தாமியே அந்த அறுவை சுற்றி கொடுத்திருக்காரு என்று சொல்லி அப்படி பொருளாதிகாரம் தோன்றியது என்ற ஒரு வரலாறு தங்ககால கதையிலார் கழிவியலுக்கு ஒரே எழுதியது ஒரு நக்கீரர் அந்த நக்கீரன் இந்த வரலாறுதான் சொன்னது சொன்னது அதுல ஒரு அருமையான கருத்து தலைச்சங்கம் என்ற ஒன்று இருந்தது அகத்தியனார் தொல்காப்பியர் பணம்பாரனார் போன்ற நாற்பத்தி எட்டு பல இருந்தாங்களாம் அந்த சங்க எத்தனை ஆண்டு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகள் அந்த சங்கம் இருந்தான் அப்ப பாடிய நூல்கள் எத்தனையோ கலரியாவிரை எத்தனையோ நற்றினை எத்தனையோ அகநாநூல் எத்தனையோ புறநானூல் அதெல்லாம் பண்ணாங்களாம் அந்த தலைச்சங்காலத்தில் எந்த இலக்கணத்துக்கு நூல் இருக்கு நூலியும் தொலுகாப்பியம் மாபுராணம் இசை நுணுக்கம் என்று ஐந்து நூல் இருக்கான் தலைச்சங்காலத்தில் அதுல வந்து பாண்டியர் அல்ல எல்லா வல்லுனர் அவரில் சிலர் கவியரங்கு ஏறுவரலாம் நல்லா பாடுறவங்களாம் அப்படி இருந்து தலைச்சங்கம் இருந்தது பல ஆண்டு இருந்து நாலாயிரத்தி நானூத்தி இருந்தது சோர்வு பட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஒண்ணுமே இல்லை மீண்டும் சங்கம் தோன்றியது தோன்றியது ரெண்டாவது சங்கம் அது மூவாயிரத்தி எண்ணூறு இருந்துதான் கொஞ்சம் கவனிக்கணும் அந்த ஆண்டெல்லாம் முதல்ல சொன்னது என்ன நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது பின்னாலே இப்ப சொல்றது என்ன மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டு அப்ப என்ன ஆட்சி இலக்கணம்னு கேட்டா அந்த காலத்துல இடைச்சங்க காலத்துல அகத்தியமும் தொல்காப்பியும் மட்டும் தான் இலக்கண நூலாக இருந்தான் எது போயிட்டு இப்ப மாபுராணம் பூதபுராணம் இசு நுணுக்கம் காணவில்லை போயிட்டு இருக்கு அப்ப தலைச்சங்க காலத்திலேயே அந்த நூல் இருந்து தலைச்சங்காலத்திலேயே எப்படியோ போயிட்டு போயிட்டு இதெல்லாம் அந்த நூல்தான் தெரியுது அதுல அப்ப பாண்டியல் எல்லாம் ரொம்ப அருமையா கவியரங்கு ஏரியா எல்லாம் பாண்டவங்க எல்லாம் இருக்கலாம் இது இருந்தது மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டு போச்சு அப்புறம் தமிழன் தூங்கணும் அதுவே தமிழன் தூங்கி தூங்கி திரிப்பாங்கிறது தெரியுது அதே என்னைக்குமே முடிச்சு போக மாட்டான் என்னைக்கும் தூங்கிட மாட்டான்னு தெரியுது தெரியுது இல்லை நம்ம முன்னோரை பத்தி என்னவா எத்தனையும் ஆண்டு நடுப்புற போயிருக்குது அப்புறம் மூன்றாவது சங்கம் தோன்றுச்சான் அது எத்தனை ஆண்டுன்னு கேட்ட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது மூவாயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஆகவே நம்முடைய உணர்ச்சி பாத்தீங்கன்னு தெரியுது நம்முடைய உணர்ச்சி வளரவில்லை என்று தெரிகிறது இப்ப தேங்கே போயிட்டு அப்ப தேஞ்சிட்டு வந்தது வந்ததுன்னு தெரியுது தெரிஞ்சிட்டு வந்திருக்கு அப்ப என்ன நூல் தொன்னாப்பி மட்டும்தான் அகத்தியம் அப்ப தொண்ட நூல் தான் இப்ப இருக்கிற எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு இந்த நூல் தான் என்று சங்க வரலாற்றை அந்த இறையனார் கல்வியில் ஒரு இதுதான் இருக்கு இன்னைக்கு யாராவது சங்ககாலத்தை எதிர்த்து ஆராய்ந்தாள் என்று சொன்னா இது எந்த அளவு உண்மை எந்த அளவு இன்னைக்கு இருக்கிற எழுத்து மூலமா இருக்கிற ஒரு வரலாற்று இருக்காது இதுலதான் இருக்கு அப்போ அவ்ளோதான் மூன்றாவது சங்கம் தோன்றது முடிஞ்சே போச்சு அதுக்கப்புறம் சங்கம் தோன்றவே இல்லை நாம என்ன பண்ணிட்டோம் தலைச்சங்கம் இடை சங்கம் கடைசங்கம் முழுக்க பாடு வரைக்கும் மீண்டும் சங்கம் தோன்றும்படியான அளவில் யாரும் பாடுபடவும் இல்லை சங்கம் தோன்றவும் இல்லை தமிழனுடைய உணர்ச்சி வளர்ந்து வளர்ந்து போய் போய் போய் சுருங்குதையை தவிர வளரவில்லை இப்பொழுது ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் தேய்ந்தான் தேய்ந்தான் தேய்ந்தே போயினான் இப்ப எங்க சங்கம் மகர தமிழ்ச்சங்கம் இருக்கு அது பேருக்குன்னு இருக்குது பேருக்கு ஒரு காலத்து நல்ல வேலை செஞ்சது இப்ப அதுல சங்கு பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கிறார் நல்ல உணர்ச்சியா இருக்கிறார் நல்ல கட்டணம் ஒரு சிலர் இருந்து தான் அவர்கள் வல்லுநராக இருந்தாலும் மற்றவர்கள் ஒத்துக்க தயாரி அவன் யார் அவர் யார் அப்படிங்கிற அவன் படிச்சவன் அவையார் அவையாருங்கிறேன் சீ கொட்டு யாரு யாரும் எல்லாமும் போன தங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழ் நாடு பாட்டுல இருக்குது ஏட்ல இருக்குது ஆனா நாட்டில் இரு மீண்டும் வளர்ந்தால் நல்லது மீண்டும் எழுச்சியும் உணர்ச்சியும் உடையதாய் இங்க சொல்லப்படுகிற சொல்லம் பொளாலம் ஆகியவற்றை உடையதாய் இலக்கண வரம்பிற்கு மீறாததாய் தமிழர் பண்பாட்டையே குறிக்கோளாக கொண்டிருப்பதாய் தெய்வத்தன்மை வாய்ந்ததாய் இருக்கிற நூல்கள் வளர வேண்டும் என்றால் இன்னொரு அதுக்கு உரியார் யாரும் இல்லை அவ்வளவுதான் இதெல்லாம் இறையனார் கல்வியல் உடையில் இருக்கிறது என சங்கத்தார் கழகம் தீர்த்து வரும்போது சங்கத்தை பத்தி கொஞ்சம் நூல என்ன இருக்கு ஒதுக்கி அந்த சங்கம் வளர்ந்தது இதுதான் சங்கத்தார் கலகம் தீர்த்தது என்று சொல்லி இப்படிப்பட்ட அருமையான அந்த வரலாற்றினை நாம் இந்த நினைவு கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய போட்டிற்குரிய குருமூர்த்திகள் இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்தார்கள் ஒன்று இலக்கண வரம்பு இன்னொன்று இன்னும் நூல் சமய வரம்பு அதை கூட பாருங்க ரொம்ப அருமையாக நம்முடைய பெரிய புராணம் தங்கம நூல் அதிகார் வழிபாடு திருவிழியாறு புராணம் என்ன லிங்க வழிபாடு சோமந்திர பெருமான் அப்ப லிங்க வழிபாடும் அடியவர் வழிபாடும் பாக்கி என்ன தங்கம்தான் பெரிய பாடம் ஆகி அடியவர் வழிபாடு ஒண்ணுதான் சரிங்களா அப்புறம் சொக்கநாதர் இது வந்து யாரு லிங்கம் அல்லவா சொக்கநாதர் லிங்கம் ஆயிடுச்சு குரு வழிபாடு எனவே இந்த இரண்டின் வாயிலாக குருவாக இருக்கின்ற அவர்களை வழிபாடு செய்து நாம் இலக்கணத்தையும் படித்து இந்த மூணு நூலை எனவே அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி வந்து கேட்டு முழுந்த பெயர் விழாய் உங்களுடைய எல்லோருக்க கூறி இந்த திங்களிலே இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம்